குறிப்பிட்டார்கள் அந்நாளில் பயங்கரமான பல காரியங்கள் நிகழும் எனவும் குறிப்பிட்டார்கள் எதை பற்றியேனும் எவரேனும் கேட்க விரும்பினால் அவர் என்னிடம் கேட்கலாம் இந்த இடத்தில் நான் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அறிவிக்காதிருக்க மாட்டேன் என மக்கள் மிகுதியாக அழலானார்கள் நபிசல்லு அலிஹ் வசல்ல என்னிடம் கேளுங்கள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஹுதாஃபா என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எழுந்து என் தந்தை யார் என்று கேட்டார் உன் தந்தை ஹுதாஃபா என்று நபிஹிவசல்லம் அவர்கள் கூறிவிட்டு என்னிடம் கேளுங்கள் என்று மிகுதியாக குறிப்பிட்டார்கள் இந்நிலையை கண்ட உமர் அதி அல்லாஹு அவர்கள் மண்டியமர்ந்து அல்லாஹுவை ரச்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முகமது அவர்களை நபி எனவும் நாங்கள் திருப்தியுடன் ஏற்றோம் என்று கூறியதும் நபி சல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் மௌனமானார்கள் பின்னர் சற்றுமுன் இந்த சுவற்றின் நடுவில் சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்துக் காட்டப்பட்டன அவ்விடத்தில் கண்டது போல் நல்லதையும் கெட்டதையும் நான் கண்டிருக்கவில்லை என்றார்கள்